வணக்கம் நான் விஜய் ஹரி நான் உங்களுக்காக அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று தாமஸ் அல்வா எடிசன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர் வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் திப்புகளின் மன்னன் தாமஸ் ஆல்வா எடிசன் என்பதை நாம் அறிவோம் ஆனால் அவர் எத்தனை தோல்வி அடைந்தார் என்பதை அறிந்தால் நாம் வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகளை கண்டு அஞ்ச மாட்டோம் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் கற்பிக்கிறது நாம் எப்படி செய்யக்கூடாது என்பதை மனதில் ஆழ்ப்பிதிக்கிறது இதோ எடிசன் வாழ்வில் எடிசன் ஒரு ஸ்டோரேஜ் பாட்டரை கண்டுபிடிப்பதில் வெற்றி பெற்றார் அவருடைய உதவியாளருக்கு ஒரே வியப்பு அட இந்த ஆசாமி கூட ஒன்றை கடைசியில் கண்டுபிடித்து விட்டானே அவர் உதவியாளர் முகத்தில் ஆச்சரியக்குறி பழிச்சிடுவதை கண்ட எடிசன் சொன்னார் ஏய் என்ன வியக்கிறாய் இது நான் கண்டுபிடித்தவற்றில் முதலாவது இல்லை ஐம்பதாயிரம் முறைகள் எப்படி செய்யக்கூடாது என்றும் கண்டுபிடித்து இருக்கிறேன் தெரிஞ்சுகோ என்றார் தோல்வியே வெற்றிக்கு முதற்படி நன்றி